வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் ஆறு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டனுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் மணிலாவில் நடைபெற்று வந்த போர் முடிவுக்கு வந்தது இந்த ஏழு ஆண்டு போர் முடியும் வரை பிரிட்டன் மணிலாவை தன் பிடியில் வைத்திருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு ஹங்கேரி விடுதலை போரின் முடிவில் போராளிகள் பதிமூன்று பேர் அராட் தற்போதைய ரொமேனியா அராட் எனும் இடத்தில் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரோம் இத்தாலியின் தலைநகரானது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு டான்சானியாவின் கிளிமஞ்சாரோ மலையின் உச்சி முதன் முதலில் 1889 எட்நூத்தி ஆண்டு தாமஸ் சால்வா எடிசன் தனது முதலாவது அசையும் திரைப்படத்தை காண்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரியா தன்னுடன் போஸ்னியா ஹெர்சகோவினாவை இணைத்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு எலப்த்ரியஸ் வெனிசோலிஸ் அவர்கள் கிரேக்க நாட்டின் முதல் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் முறையாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பின் ஏழு முறை அவர் இப்பதவியை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது நீல பேசும் படம் த ஜிங்கர் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எண்பதாயிரம் எகிப்திய படைகள் சூயஸ் கால்வாயை கடந்து இஸ்ரேலிய பார் லேவ் கோட்டை அழித்து யோம்கிபூர் போரை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தாய்லாந்தில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற மாணவர் போராட்டம் இராணுவத்தினரால் நசுக்கப்பட்டது நூற்று கணக்கான படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிக் இருபத்தி விமானம் தனது முதலாவது பயணத்தை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்து அதிபர் அன்வர் சதாத் கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபிஜி குடியரசு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் விக்கிபீடியாவில் இருபத்தி கட்டுரை என்ற இலக்கு எட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இன்ஸ்டாகிராம் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐம்பத்தி பெகாசி என பெயரிடப்பட்ட நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது சூரியனுக்கு அடுத்தபடியாக அதிக கோள்கள் தன்னை சுற்றி வரும்படி அமைந்த நட்சத்திரம் இதுவாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மேகநாது சாஹா இந்திய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டி என் கிருஷ்ணன் கேரள வயலின் இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பஜன் லால் ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ரிச்சி பெனார்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுகுமாரி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜீதன் ராம் மாஞ்சி பீகாரின் இருபத்தி மூன்றாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டோனி கிரேக் தென்னாப்பிரிக்க ஆங்கிலேய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வினோத் கன்னா ஹிந்தி நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏஎல் எம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிபிராஜ் தமிழக திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஓறாம் ஆண்டு குரு ஹர் ராய் ஏழாவது சீக்கிய குரு ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆல்பர்ட் டென்னிசன் ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பா சுப்பராயன் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வி கே கிருஷ்ணமேனன் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்வர் சதாத் எகிப்தின் மூன்றாவது அரசு தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜானக பெரேரா இலங்கை இராணுவ தளபதி இந்நாளின் சிறப்புகள் யோம் கிப்பூர் நினைவு தினம் சிரியா நாட்டில் அனுஷ்டிக்கப்படுகிறது இலங்கையில் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே